சச்சிந்தோோத்தியேதவே தாபத்தய விநா பரோட்சா வேதோயம் கமமோட்சா கர்மாய ஆர் தொடர்ந்து உபதேசம் பண்ணுகிறார் நிமிச்சக்கரவர்த்திக்கு அயம் வேதா பரோக்ஷவாதா இந்த வேதமானது பரோக்ஷவாதம்னா பரோக்ஷ உபதேசம் நமக்கு தெரியாத விஷயங்களை நமக்கு உபதேசம் பண்ணுறதுன்னு அர்த்தம் உடம்பு வேற ஜீவன் வேற புண்ணியம் பாபம் ஸ்வர்க்கம் நரகம் மோக்ஷம் புனர்ஜென்ம இதெல்லாம் பல விஷயங்களை சொல்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது புரிஞ்சிக்க முடியாது இது அபரோக்ஷமாக இல்லை பிரத்யக்ஷமாக இல்லை தெரியாத விஷயத்தை தான் உபதேசம் பண்ணுறது ஆனால் இங்கே இன்னொரு அர்த்தமும் சொல்லியிருக்கு வேதத்துக்கு மனசுக்குள்ள ஒரு அபிப்பிராயம் இருக்குது நமக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக பாலா நாம் அனுசாசனம் நமக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லை நம்முடைய அறிவு சிற்றறிவு அதனால் நம்ம எல்லாரையுமே பாலானாமங்கிறார் அதாவது இந்த வேதத்தோட கருத்துக்களை புரிஞ்சிக்கிறதுக்கான பக்குவம் இருந்தால் தான் வேதத்தை புரிஞ்சிக்க முடியும் ஆக பாலானாம் அனுசாசனம் ஐயம் வேதகா பக்குவம் இல்லாத மனிதர்களுக்கு நல்ல பக்குவத்தை கொடுப்பதற்காக உயர்ந்த விஷயத்தை மனசுக்குள்ளே வைத்து உபதேசம் பண்ணுகிறது நிறைய கர்மங்களையெல்லாம் சொல்லியிருக்கு வேதம் முழுக்க கர்மங்களைத்தானே சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் கர்மத்தை சொல்வது வேதத்தோட நோக்கம் இல்லை கர்மத்தினால மனசை பக்குவப்படுத்தி யோகியதையை கொடுத்து ஞானத்தினால மோட்சத்தை கொடுக்கறது தான் வேதத்துக்கு நோக்கம் ஆனால் எடுத்த உடனேயே மோட்சத்தை பற்றி சொன்னால் விளங்காது ஆகையினால கர்ம மோக்ஷாய கர்மாணி கர்மத்துலேருந்து விடுபடுறதுக்கு தான் கர்மங்களை சொல்லியிருக்கு விதத்தே அயம் வேதகா கர்மாணி விதத்தை எதுக்கு கர்மத்திலேருந்து விடுபட்றதுக்காக அதுக்கு பேர் நைஷ்கர்மியம்னு பகவத்கீதையில் சொல்லப்படுறது கர்மாணி விதத்தை கர்மங்களையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் நித்திய நைமித்திக காமிய பிராயஷ்டித்த கர்மாக்களையெல்லாம் நிறைய செய்யணும்னு உபதேசம் பண்ணியிருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா செயலை நல்லா செஞ்சாத்தான் செயல்லேருந்து நல்லா விடுபடக்கூடிய வைராக்கிய புத்தி விவேகம் வரும் அதுக்காக வேண்டி அயம் பரோட்சவாத வேதாக பாலானாம் அனுசாசனம் கருத்தி மக்களுக்கு பக்குவத்துக்காக வேண்டி உபதேசிக்கிறது யதாஹ்யகதம் அகதம்னா மருந்து ஔஷதம் எப்படி மருந்தை வந்து தேனில் குழைச்சி குழந்தைக்கு கொடுத்து ஆரோக்கியத்துக்காக நாம் கொடுக்குறோமோ அது போல் தேன்னால் குழந்தை சாப்பிட்டுடும் மருந்த நேரடியாக சாப்பிடாது ஆகையினால இந்த கர்மாங்கிற ஒரு தேனில் மோட்சங்கிற ஒரு மருந்தை ஒழித்து வச்சு கொடுக்குறது வேதம் அப்படி சொல்கிறார் இங்கே உபதேசம் பண்ணுறார் ஆவீர்ஹோத்திரர் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த வேதம் நாம் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக எப்பொழுதும் அமைதியும் ஆனந்தத்திலையும் இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு சில விதிமுறைகளை வழிமுறைகளை நமக்கு வகுத்து கொடுக்கிறது என்று இங்கே உபதேசம் செய்திருக்கிறார் அதுக்கு எக்ஸாம்பிளாத்தான் யதா ஹியகம் அகதம்னா மருந்து பரோக்ஷவாதோ வேதோயம் அனுசாசனம் கர்ம மோக்ஷாய கர்மாணி விதத்தே ஹியகதம் யா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிஓம் தேனி வேதபுரி